உடனே நபி அணிஹி வசல்லில் அழுத்தி பின்பு அதை உயர்த்தி என்று கூறுவார்கள் ஒன்பது நான்கு இதன் அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள சுஃபியான் என்பவர் தன் நடுவிரலை பூமியில் அழுத்தி பின்னர் உயர்த்தினார் துவாவின் பொருள் அல்லாஹுவின் திருப்பெயரால் எங்கள் பூமியின் மண் எங்களில் சிலரின் எச்சிலோடு கலந்துள்ளது இதன் மூலம் எங்கள் இறைவனின் அனுமதியுடன் எங்களின் நோயாலி குணமடைவார்